அவர்கள் மதினாவில் இருந்தனர் ஒவ்வொரு இரவும் இஷா தொழுகைக்கு எங்களில் ஒரு சிறு கூட்டத்தினர் முறை வைத்து நபி அலிஹி வசல்லம் அவர்களிடம் செல்பவர்களாக இருந்தோம் நானும் என் தோழர்களும் எங்கள் முறையின் போது நபிசல்லாஹா அலேஹி வசல்லம் அவர்களை சந்தித்தோம் அவர்கள் தமது காரியத்தில் ஈடுபட்டிருந்ததால் நள்ளிரவு நேரம் வரும் வரை இஷாவை தாமதப்படுத்தினார்கள் தொழுவித்தனர் தொழுது முடிந்ததும் வந்திருந்தோரை நோக்கி அப்படியே இருங்கள் நற்செய்து பெற்றுக் இந்த நேரத்தில் உங்களை தவிர வேறு எவரும் தொழில்லை இது அல்லாஹு உங்களுக்கு செய்த அருட்டுடைகளில் ஒன்றாகும் என நபி சொல்லு அலிக் வல்லம் அவர்களிடமிருந்து இதை கேட்டதால் நாங்கள் மகிழ்வுற்றோம்